اللهم ان تعينه واستعنه وقم به ولا توكل عليه مناعهم بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ان ينزل الله سلاما مظلل له ومن يضلل فلهادينا اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله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 ார்களே பெருமர் அலி வமக்கு பின்னால் இந்த உமத்துடைய விஷயத்திலே அவர்கள் மிக அதிகமாக சில விஷயங்கள் குறித்து கவலைப்பட்டார்கள் சில குறிப்பிட்ட விஷயங்கள் என்னுடைய குமத்திலே இந்தெந்த விஷயங்களால் பெரிய குழப்பங்கள் அறிவுகள் ஏற்படுவதை அஞ்சுகிறேன் அதில் சில நேரங்களிலே சொல்வார்கள் பெண்களுடைய குழப்பத்தை நான் அதிகம் அஞ்சுகிறேன் என்னுடைய காலத்துக்கு பிறகு என் சமுதாயம் பெண்களால் பெரிய அளவிலே சோதிக்கப்படும் என்பதை நான் அஞ்சுகிறேன் என்று சொல்வார்கள் இன்னும் அதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் பல சமயங்களில் பெண்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு ஏற்படுகின்ற பல அவமான அவமானங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சில நேரங்களிலே அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய உம்மத்துடைய விஷயத்திலே நான் அதிகமாக பயப்படுவது என் உம்மத்திற்கு அல்லா செல்வத்தை தாராளமாக வழங்கி அந்த செல்வத்திற்காக ஒருவர் ஒருவர் போட்டி போட்டு கொண்டு முன்வாழ்ந்த சமுதாயங்கள் எப்படி அழிந்து போனார்களோ அதே என்னுடைய சமுதாயமும் இந்த பொருள் செல்வம் இந்த பேராசையிலே எங்கே அழிந்து போவார்களோ என்று நான் அதிகம் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள் ஒரு ஹதீசிலே சொன்னார்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் அல்லாஹ் சில விஷயங்களை கொண்டு சோதிப்பான் என் சமுதாயத்தினுடைய விஷயத்திலே நான் அதிகம் பயப்படுவது இந்த செல்வத்தை என்பதாக சொன்னார்கள் அருமையானவர்களே இந்த நாம் அதை பற்றித்தான் உங்களுடைய கவனத்திற்கு சில விஷயங்களை கொண்டு வர விரும்புகிறோம் இந்த காசு பணம் இதுதான் இன்றைக்கு முஸ்லிம்களை எல்லா வகையான குழப்பங்களுக்குள்ளும் ஆழ்த்தி இருக்கிறது அரபு நாடுகள் ஒரு காலகட்டத்திலே செல்வம் இல்லாமல் ஏழை நாடுகளாக இருந்த காலகட்டங்களிலே இன்றைக்கு அங்கே என்ன ஃபித்னாக்கள் இருக்கிறதோ அப்போது அது கிடையாது அந்த பெண்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்களாக இருந்தார்கள் ஒழுக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள் எப்போது இந்த பெட்ரோல் வளம் செல்வம் ஆரம்பித்ததோ அந்த நாடுகளிலே பல வகையான குழப்பங்கள் உலக ஆசா பாசங்கள் மோகங்கள் அரபு பெண்களிடத்திலே மோசமான அனாச்சாரங்கள் விவரிக்க முடியாத அளவிற்கு உபச்சாரங்கள் எல்லாமே இந்த செல்வத்தினால் தான் ஏற்பட்டது இந்த செல்வம் தான் முஸ்லிம்களை ஹராம் ஹலால் என்கிற வேறுபாடுகளை எல்லாம் எரிந்துவிட்டு எப்படியோ எனக்கு காசு வர வேண்டும் பணம் வர வேண்டும் என்கிற வெறியிலே எல்லா விதமான ஹராமான காரியங்களையும் ஹராமான தொழில்களையும் செய்ய தூண்டியதும் இதுதான் இந்த செல்வத்தினுடைய மோகம்தான் இன்றைக்கு நாம் ஒரு மனிதரை மதிப்பிடுவது ஒரு மனிதரை அளவிடுவதற்கு கூட செல்வத்தை வைத்துத்தான் அளவிடுகிறோம் ஒரு மனிதருடைய ஜனாங்காவிலே கூட அவருடைய செல்வத்தை பொறுத்து அவருக்கு ஒரு கூட்டம் சேருகிறது சில மனிதர்கள் அல்லா நாடுகின்ற சில மனிதர்கள் அப்பாவிகளா இருந்தாலும் ஏழைகளா இருந்தாலும் மனிதர்களுடைய உள்ளத்தில் அல்லா ஒரு பிரியத்தை போட்டாராம் அவனுடைய ஜனாங்காவுக்கு ஒரு கூட்டம் கூடுது அது விதி ஆனா பொதுவாக நாம் பார்க்கிறோம் எல்லா விஷயங்களிலும் இந்த செல்வம் தான் பெருமணர் செல்வாலிசன் அவர்கள் சகாபாக்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த நோய் இந்த செல்வத்தை அளவாக வைத்து ஒரு மனிதனை மதிப்பிடுவது இந்த நோயை அகற்றுவதிலே மிக அதிக கவனம் செலுத்தினார்கள் ஒரு பிரபலமான ஹதி சொண்டு புகாரி ஷரீப்பிலே வரும் நபி செல்லா அலிஸ் அவர்கள் தம் தோழர்களோடு அமர்ந்திருப்பார்கள் இந்த ஒரு மனிதர் செல்வார் பெருமண சல்லல்லா அலிஸ் அவர்கள் கேட்பார்கள் இவர் யார் இவரை பற்றி என்ன நீங்கள் சொல்கிறீர்கள் என்று அப்போது சஹாபாக்கள் சொன்னார்கள் யார சொல்லா இவர் பெரிய மனிதர் சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துடையவர் செல்வ செழிப்பான மனிதர் இவர் பெண் கேட்டால் எல்லோரும் பெண் கொடுக்க முன் வருவார்கள் இவர் பரிந்துரை செய்தால் அவருடைய பரிந்துரை ஏற்கப்படும் அவர் பேச ஆரம்பித்தால் அவருடைய வார்த்தைகளை மக்கள் எல்லாம் செவிதாத்தி கேட்பார்கள் சகாபாக்கள் சொல்றாங்க பெருமனார் செல்லந்த ஆலேசன் அவர்கள் அதை மனசுல வாங்கி வைத்துக் கொள்றாங்க கொஞ்ச நேரத்தில் அடுத்து இன்னொரு மனிதர் கடந்து போற செல்லிசன் அவர்கள் கேட்டாங்க இதோ செல்கிறாரு இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சகாபாக்கள் சொன்னாங்க யார சொல்ல இவர் ஒன்றுமே இல்லாதவர் எந்த காசு பணம் வசதி எதுவுமே இல்ல சமுதாயத்துல எந்த அந்தஸ்தும் கிடையாது நிராகரிக்கப்படும் இவர் பேசினால் யாரும் அவர் பேச்ச கேட்க மாட்டாங்க மனித உள்ளங்களில் இருக்கிற நோய் சகாபாக்கள் உண்மையும் சொன்னாங்க மறைக்கல அவங்க மனசுல என்ன இருந்ததோ அதை சொன்னார்கள் பெருமனார் சல்லா அலிசுன் அவர்கள் அதையும் கேட்டுக்கொண்டு பிறகு அற்புதமான விஷயத்தை சொன்னார்கள் முதலிலே சென்ற அந்த மனிதர் யாரை சமுதாயத்திலே பெரிய மனிதர் என்று அவர் சொன்னால் கேட்போம் என்று அவர் பெண் கேட்டால் கொடுப்போம் என்று சொன்னீர்களே அவரை போன்றவர்கள் நிரம்பி இருந்தாலும் நீங்க சொல்ற அந்த பணக்காரர மாதிரி அந்த அந்தஸ்துடைய மனிதரை போல இந்த பூமி முழுக்க மனிதர்கள் நிரம்பி இருந்தாலும் இந்த இரண்டாவதாக சென்றார ஒரு அப்பாவி ஏழை அவருக்கு இணையாக இவர் போன்றவர்கள் பூமி முழுதை முழுவதும் இருந்தாலும் சமமாக முடியாது அதாவது இந்த முதலிலே வந்த பண பணக்காரர்கள் இவங்க பூமி முழுக்க இருந்தாலுமே கூட அந்த ஒரு தனி மனிதன் ஏழை அவனுக்கு அல்லாட்ட என்ன அந்தஸ்தோ அந்த அந்தஸ்தை இவர்கள் அடைய முடியாது ஆக சஹாபாக்குடைய உள்ளத்துல இந்த அந்தஸ்து மதிப்பீட்டுக்கான அளவுகோல பெருமானார் சொன்னார்கள் இந்த செல்வம் பதவி அந்தஸ்து இதுவர அல்லாஹுடத்திலே அந்தஸ்து என்பது வேறு என்று சொன்னான் அருமையானவர்களை இன்றைக்கு நாமம் அப்படித்தான் அளவுகிறோம் செல்வத்தை வைத்து மதிப்பிடுகிறோம் உடல் தோற்றம் அதை வைத்து நாம மதிப்பிடுறோம் கொஞ்சம் விகாரமான படைப்பாக இருப்பாங்க சிலர் ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க நம்ம பலரும் கூட அத்தகைய மனிதர்களை வெறுத்து அவர்களை ஒதுக்குவதும் உண்டு அவங்களை இழிவாக பேசுவதும் உண்டு அவங்களை கண்டா விலகி ஓடுவதும் உண்டு ஆனால் செலிசன் அவர்கள் சமூகத்துல நம்ம யாரையெல்லாம் வெறுப்போமோ அத்தகைய மனிதர்களுக்கும் பெருமனார் அவர்களுக்கும் இருந்த தொடர்பு அலாதியானது ஒரு சகாபி முகாத மிகச்சிறந்த பெருமானார் அதிகம் அறிந்தவர் யார்னா முகாத நாளை மறுமை நாள்ல அவர் உலமாக்களுக்கு இமாமாக வருவார் உலமாக்கலுக்கு தலைமை தாங்கி வருவார் யார் முகாதவனு ஜபல் உமர் ரீர்கள் தம்முடைய ஆட்சி காலத்துல அடிக்கடி சொல்லுவாங்க நான் மரணிக்கிற நேரத்தில் அவரை செல்வேன் அல்லாஹ் என்னிடத்துல கேட்டால் உமரை உமக்கு பிறகு நீர் யாரை ஹலீஃபாவாக ஆக்கினீர் என்று கேட்டால் அல்லாஹூடத்துல நான் துணிச்சலாக சொல்வேன் எந்த மனிதரை ரிசுல் சலல்லா அலிஸ் அவர்கள் உலமாக்கலுக்கு இமாம் என்று சொன்னார்களோ அவரை நான் ஆக்கி விட்டு வந்தேன் என்று அல்லாட்டில என்ன அருமையான பாராட்டப்பட்ட சகாபி பெருமானார் அவர்கள் அவர்களை எமன் தேசத்துக்கு அனுப்புகிற நேரத்தில் அவரை ஒட்டகத்தில் உட்கார வைத்து தாம் உடல் நடந்தே செல்வார்கள் அவங்களுக்கு அறிவுரை செய்து கொண்டு அந்த மாதவனு ஜபல் ஒரு கால் ஊனமுற்ற சகாபி ஒரு கால் கிடையாது அவர்களுக்கு நாம் உடல் ஊனமுற்றவர்கள் பார்வை தெரியாதவர்கள் கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களை எல்லாம் கொஞ்சம் ஏளனமாக கேவலமாக நினைப்போம் இந்த மாதவனு ஜபல் இருக்கிறார்களே கால் ஊனமுற்ற ஒரு சகாபி அந்த சஹாபி இடத்துல பெருமனார் செல்லா ஆலோசனாவுடைய கண்ணியமான அந்த நடத்தையை பாருங்கள் ஆக ருசுல் செல்லா ஆலோசன அவர்களிடத்துல அளவுகோல் என்பது இந்த செல்வம் அல்ல இந்த தோற்றங்கள் அல்ல உடல் அல்லந்தாசன அவங்கள்ட்ட கல்வா உள்ளத்தை பார்ப்பாங்க இப்படித்தான் சகாபா பெருமக்களை பெருமானார் செல்லந்தா ஆலிசன் அவர்கள் உருவாக்கினார்கள் நர்மையானவர்களே இந்த காசு செல்வத்தை அடிப்படையாக வைத்து நம்ம சமுதாயத்தை மதிப்பிடுகிற காரணத்தினால ஒரு கட்டத்துல நடுத்தர மக்கள் எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் எப்படியாவது பொருளீட்டியாக வேண்டும் என்கிற ஒரு வெறி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அருமையான செல்வம் என்பது ஒரு அறியக்கூடிய ஒன்று பிரமாண்டமான வீடுகளை கட்டி வச்சிருக்கோம் ஒரு சகாபி நிறைய ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு சகாபி அவனுடைய வயது ரொம்ப அதிகம் எத்தனை வயசு வாழ்ந்தாங்க நிறைய கருத்துக்கள் இருக்குது அல்லாம ஐவன் சொல்வாங்க அவர் இருநூத்தி வருடங்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுது பெருமானாருடைய வருகைக்கு முன்னால் பல வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க பெருமானார் வந்த பிறகும் பல வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க இத்தனை ஆண்டுகள் என்று உறுதியா சொல்ல முடியாது ஆனா அதிக வயது கொடுக்கப்பட்டவர் அந்த சல்மான் பாரசி அவர்கள் கடைசி வரைக்கும் தனக்கென ஒரு வீடு கட்டிக்கொள்ளவே இல்லை தனக்குன்னு ஒரு வீடு அவங்களுக்கு கிடையாது நிறைய சகாபாக்கள் திருப்பி திருப்பி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க ஒரு வீடு வச்சுக்கோங்க ஒரு சொந்த வீடு ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம் எல்லாரும் ரொம்ப வலியுறுத்தி கேட்டதற்குனங்க ஒரு கட்டத்தில் சல்மான் பாரசி ரானவர்கள் உனக்கு தெரியுமான்னு கேட்டான் இந்த கொத்தனார் இடத்துல எனக்கான வீடு எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய விருப்பம் எது என்று உனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க அந்த கொத்தனாருக்கு சல்மான் பாரசி அவங்கள பத்தியும் தெரியும் அவருடைய உலக பற்றின்மையும் தெரியும் அவர் எப்படிப்பட்ட எளிமையை விரும்புகிறார் என்பதும் தெரியும் அவர் சொன்னார் உங்கள் வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நீங்கள் விரும்பக்கூடிய வீடு எப்படி தெரியுமா அதனுடைய முகடு நீங்கள் வீட்டுக்குள் நுழைந்தால் உங்கள் தலை நுனியை தொடும் அளவுக்கு தான் இருக்கும் வீட்டுக்குள்ள போனால் முகடு என்னங்க தலை நுனியை வந்து தொடும் அவ்வளவுதான் அதனுடைய உயரம் நீங்கள் படுத்து உறங்கினால் உங்களுடைய கால்கள் அந்த வீட்டு சுவரை கொண்டு சொன்ன சுவரை வந்து தட்டும் இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டை தான் நீங்க விரும்புவீங்கன்னு எனக்கு தெரியும் சொன்னார்கள் சல்மான் பாரசி இதுதான் நான் விரும்பக்கூடிய வீடு நுழைஞ்சா தலையும் முகடும் சமமாக இருக்கணும் படுத்தா கால்கள் சோத்துல தட்டணும் இது அவங்க விரும்பிய வீடு அருமையானவர்களை இன்றைக்கு நாமும் வீடு கட்டுகிறோம் அந்த வீட்டுல வசிப்பது வருடத்திலே சொற்ப நாட்கள் அந்த வீட்டை நாம எவ்வளவு மோசமாக எவ்வளவு பிரம்மாண்டமாக அந்த வீட்டை கட்டுகிறோம் யோசிச்சு பாருங்க அதுல தலிறுதியு இல்லவர்கள் உலகத்துல வர்றதுக்கு முன்னாலே எல்லாரும் மையிச்சு தான் அல்லாஹ் குரான்ல அப்படிதான் சொல்லுவான் ஒரு காலத்துல நீங்க மையத்தாக இருந்தீர்கள் இப்போ உயிரோடு இருக்கிறீர்கள் இன்னும் சில காலத்திற்கு பிறகு மீண்டும் மையத்தாக போகிறீர்கள் பிறகு எதற்கப்பா இந்த வீடு நாம் யோசிப்பது கிடையாது இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கஜா புயல் மாதிரி மடங்கு வேகமான புயல் எடுத்து சின்னாபினமாயி போயிடும் அவ்வளவு பிரம்மாண்டமான வீடுகள் நமக்கு எதுல சந்தோஷம் எதுல மகிழ்ச்சி என்பதை தெரியாமல் இருக்கிறோம் பெருமான் செலந்தாலீசன் அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாங்க அனை ஆயுஷார் அதிகமான அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வருகிறார்கள் வந்தவர்கள் பெருமானாருடைய வீட்டில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் அப்படியே பார்க்கிறாங்க நவியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று அன்னை ஆயிஷா இடத்துல கேட்டாங்க வந்த பெண்மணி அதற்கு ஆயிஷா அவர்கள் சிறந்த ஆலேசனவர்கள் படுப்பதற்கு பயன்படுத்துகின்ற அந்த விரிப்பை எனக்கு காட்டுங்கன்னு சொன்னான் பெருமானார் எந்த வெறுப்புல படுப்பாங்களோ அதை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி அன்னை ஆயிஷா அவர்கள் எதை கொண்டு வந்தாங்க பெருமானாருடைய விரிப்பாக நம்ம ஜிப்பாவுக்கு மேல போடக்கூடிய அபாங்கிற ஒரு ஆடை அரபுகள் போட்டுக்கிறாங்களே அபாங்கிற ஒரு மேலங்கி அன்னை ஆயிஷா அவர்கள் அந்த மேலங்கியை சுருட்டி வச்சிருந்தாங்க அதை கொண்டு வந்து அந்த பெண் இடத்துல கொடுத்தார்கள் தன்னுடைய படுக்கை விரிப்பாக பயன்படுத்துவது விரிப்பை பற்றி கேட்கிறேன் உண்மைதான் இந்த மேலங்கி இருக்கிறது அதைத்தான் ரபிசல் அல்லா அலிசன் அவர்கள் விரிப்பாக பயன்படுத்துவாங்க உடனே அந்த பெண்மணி வீட்டுக்கு போனாங்க நாங்க நம்முடைய வீடுகள்ல இவ்வளவு அழகான விரிப்பு வச்சிருக்கிறோம் இவ்வளவு அழகான கட்டுல வச்சிருக்கிறோம் ஆனா அல்லாவுடைய தூதர் ஒரு சாதாரண மேலங்கிய மடிச்சு அதை விரிப்பா வச்சிருக்காங்களே அந்த பெண்மணி வீட்டுக்கு சென்றதுமே மிக விலை உயர்ந்த அழகான ஒரு விரிப்பை எடுத்து கொண்டு வந்தாங்க வந்து ஆயிசாவிடத்துல கொடுத்தாங்க அல்லாவுடைய தூதர் வந்தால் என்னுடைய அன்பளிப்பு என்று சொல்லி இந்த விரிப்பு அவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பெண்மணி போயிட்டாங்க அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுல அழகான விரிப்பு ஒன்று இருக்கிறது கேட்டாங்க என்ன இதுன்னு சொல்லி ஒரு பெண்மணி வந்தாங்க உங்களுடைய விரிப்பை என்னன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அந்த பெண்மணி கொடுத்து அன்பளிப்பு தான் இல்லை வேண்டாம் இதை தூக்கி கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க ஆயுஷாரம் சொன்னாங்க இல்ல இதை வீட்டுல ஏதாவது ஒரு திரையாக பயன்படுத்திக் கொள்ளலாம் ஏதாவது பயன்படுத்திக்கும் இல்ல வேண்டாம் தேவையில்லை வீட்டுல யாராவது விருந்தாளி வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அவசியம் இல்லை இந்த பொருளை முதல்ல அவங்களுக்கு திருப்பி கொடுத்துரும் அந்த விரிப்பு நமீசன ஆலோசனம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை என்ன செஞ்சுட்டாங்க திருப்பி கொடுத்து அனுப்பிட்டாங்க அருமையானவர்களை இன்றைக்கு நாம் வாழக்கூடிய ஆடம்பரம் ஹலால் அனுமதிக்கப்பட்ட ஒரு எல்லை இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க்க அனுமதி அளிக்கிறது ஆனா அந்த ஹலாலுங்கிற எல்லையை தாண்டி நாம் எவ்வளவு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சாதாரண விரிப்பை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அவங்க பயன்படுத்திய தலஹானி அவங்க பயன்படுத்திய அந்த தலையினை எப்படி இருந்துச்சு பேரிச்சனார் பேரிச மரத்துடைய நார் இருக்கிறது அதை உள்ள வச்சு நிரப்பி இருப்பாங்க ஒரு தோல் பயில அந்த பேரிச்சனாரால் நிரப்பப்பட்ட அந்த தோல் பையதான் சுல்சல்லா அலிஸ்லாமுடைய தலஹாமியாக இருந்தது இன்னைக்கு அந்த மாதிரி எளிமையாக மாறணும்னு சொல்லல ஆனா நாம எவ்வளவு அத்துமீறிய உணவு வகைகள் எவ்வளவு அத்துமீறிய ஆடம்பரமான வீடுகளை நாம கட்டுகிறோம் அதில் அபூதருட்கள் அவர்கள் அதில் மகாவியா ஆட்சியாளராக இருக்கும் போது போறாங்க மாவி அவர்கள் கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடிய ஒருவர் அவங்களுடைய ஆட்சியில தான் கொஞ்சம் ஆடம்பரங்கள் அதிகமா ரெடியா இருக்குது மாவி அவர்கள் அபூதரானு இல்லாதவர்கள் உணவு விரிப்புல போய் உட்கார்ந்தாங்க மிக வித சாப்பாடுகள் பல வகை சாப்பாடுகள் அபூதரதியானவர்கள் மாவி அவ பார்த்து சொன்னாங்க இது நீர் மக்களுடைய காசுல இந்த உணவை எல்லாம் செய்திருந்தார் என அவர் ஆட்சியாளர் இந்த உணவு எல்லாம் மக்களுடைய காசுல செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அது ஹராம் அல்லாட்ட உங்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு இந்த உணவு ஒருவேளை சொந்த காசு சம்பாதிச்ச காசில இந்த உணவை நீர் தயார் செய்திருப்பாள் அப்படி இருந்தாலும் இது வீண் வரையும் உங்க சொல்ற வார்த்தையை பார்க்கணும் உங்களுடைய காசுல நீங்க சம்பாதிச்ச பணத்துல இந்த உணவு நீங்கள் செய்திருந்தாலும் இது இஸ்ராபீடு இது வீண் வரையும் அது அல்லாட்ட உமக்கு அதற்கான தண்டனையும் உண்டு சொன்னாங்க இன்னைக்கு அந்த ஆணவம் தானே நம்மை தலை விரித்து அழுகிறது என்னுடைய காசு நான் எப்படி சாப்பாடு போட்டா யாருக்கு என்ன என்னுடைய காசுல நான் பல வகையான விருந்துகளை கொடுக்குறேன் இதுல என்ன தவறு இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய சொந்த காசாக இருந்தாலும் சரி இந்த பல வகையான உணவுகள் வீண் வரையும் அல்லாட்டணியின் பதில் சொல்ல வேண்டும் சொன்னார்கள் பெருமனார் சரத்லா அலிஸ் அவருடைய வீட்டிலே இரண்டு மாதங்கள் கூட இரண்டு மாதங்கள் தொடர்ந்து அடுப்பறியாமல் இருந்தது இது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டான் அல்லாஹுலி தூதருடைய வீட்டில் ரெண்டு மாத காலங்கள் வெறும் பேரித்தம்பலமும் தண்ணீரும் வெறும் பேரித்தம்பலமும் தண்ணீரும் இப்படி பெருமனார் செல்லந்த ஆலேசன் அவர்கள் இவ்வளவு எளிமையாக வாழ்ந்தாங்க ஆனா அவர்களுடைய தோழராக இருக்கிற நீர் இப்படி வக வகையான உணவுகள் அருமையானவர்களே ஒரு சகாவி ஒரு தாபியினுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் சில நல்லவர்களுக்கு வரக்கூடிய கனவுகள் இருக்கிறதே அந்த கனவுகளும் நமக்கு ஒரு படிப்பினை ரசுல் செல்லந்த ஆலேசன் அவர்கள் அதனாலதான் பெருமாரிடல வந்து சொன்னாங்க யார சொல்லாம் ரெண்டு மலக்குகள் என்ன நரகத்துக்கு பக்கத்துல கொண்டு போயிட்டாங்க நரகத்துக்கு பக்கத்துல கொண்டு போயிட்டாங்க அப்படி ஒரு கனவு நான் கண்டேன் நான் பயந்து போயிட்டேன் சொன்னாங்க நரிசல் ஆலீசன் அவர்கள் சொன்னார்கள் அது உண்மை எச்சரிக்கை செய்வதற்காக அப்படி செய்யப்பட்டது இனிமே தகஞ்சு தொழுகை விடாதீங்கன்னு சொன்னா இப்ப கனவுகள் நம்ம குறுப்படிப்பேன் சாபியின்களுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார் அபு நசர் என்று ஒரு மனிதர் சரியான கஷ்டம் வீட்டில் மனைவி ஒரு மகன் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது என்னென்ன வகையிலாமோ தேடி பார்த்துட்டாரு ஒண்ணுமே இல்லை மக அழகரா பசியினால மனைவி துளிக்கிறாங்க பலனால் சாப்பிடாதனால தன்னுடைய உஸ்தாது இடத்துல அகமத் பின் மிஸ்கின் என்றா அவருடைய ஆசிரியர் அவர்ட போய் சொல்றாங்க வீட்டில் மனைவி மக்கள் கடுமையான பசியோட இருக்கிறாங்க நான் என்ன செய்யட்டும் அல்லாட்ட துவா செய்யுங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி இப்ப சொன்னாரு பாப்பா என் வான்னு சொல்லி கூப்பிட்டு போனார் கடற்கரைக்கு கூட்டு போனார் கூப்பிட்டு போய் ரெண்டரைக்கா தொழும்னு சொன்னார் தொழுதார் அவரும் தொழுதார் அபூ நசுருங்கிறவரும் தொழுதார் சரி அல்லாட்ட நான் சொல்ற மாதிரி இந்த கனிமாத்தகள் சில வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறாரு துவா செய்யன்னு சொன்னாரு துவாவும் செஞ்சார் அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு இந்த வலையை கடல்ல வீசுன்னு சொன்னாரு வலைய கடல்ல வீசுனா ஒரு பெரிய மீன் ஒன்று வலையில சிக்கியது தன்னுடைய மாணவரிடத்துல சொன்னாங்க இந்த மீனை கொண்டு போய் வித்து இதுல என்ன காசு வருதோ உன் மனைவி மக்களுக்கு தேவையான உணவு வாங்கிட்டு போன்னு சொல்லிட்டேன் அந்த மீனையும் விற்சாரு கடையில் போய் நல்ல ரெண்டு உணவு பட்டலங்கள் ரெண்டு உணவு வாங்கிட்டு வர்றார் அதுல ஒன்னு தன்னுடைய உஸ்தாதுக்கே கொடுக்கலாம்னு சொல்லி வந்து நீங்க இதை அன்பளிப்பாக வைத்து சொல்லி அவர் சொன்னார் இல்லை வேண்டாம் எனக்கு அது தேவை இல்லை நீயே வச்சுக்க உன் மக்களுக்கு கொடுன்னு சொல்லி இந்த ரெண்டு உணவு பட்டலங்களோட அவர் வருகிற நேரத்துல வழியில ஒரு ஏழை பெண்மணி தன்னுடைய கை குழந்தையோடு தன்னுடைய சிறுவன் கையில ஒரு குழந்தை வச்சிருக்காங்க அந்த குழந்தையோடு வழியில ஒரு அழுது கொண்டே வருது கடுமையான பசிங்க ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு சொல்லி இவர் யோசிக்கிறாரு மனைவி இதே பசியில தான் இருக்கிறாங்க இந்த மாவு அழுகுது கையில உள்ள அந்த கையில சுமந்துட்டு இருக்கிற பையனும் அழுகிறான் என்ன செய்யணும்னு தெரியல இருந்தாலும் அவருடைய ஈமான் இடம் கொடுக்கல இந்த பெண்ணுக்கே நாம கொடுத்தர்லாம்னு சொல்லி கையில் இருந்த ரெண்டு உணவு பட்டலங்களையும் அந்த பெண்ணுடைய கையில கொடுத்ததுமே அந்த குழந்தையினுடைய முகத்துல அப்படி ஒரு மலர்ச்சி அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் வாங்கிட்டு போயிட்டாங்க சந்தோஷமாக கொஞ்ச நேரத்துல அவருக்கு கவலை வருது வீட்டுக்கு என்ன செய்யறது வீட்டுக்கு போனா என்ன செய்யறது மனை மகனும் கேட்பாங்க ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வந்தீங்களான்னு சொல்லி நான் அல்லாஹா தலா இந்த மாதிரியான தர்மங்களை வீணாக்க மாட்டான் இக்கட்டான நேரத்துல செய்யப்படுகிற தர்மங்கள் வீணாகிறது இல்லை அவர் வீட்டை நெருங்க நெருங்க வீட்டு வாசலில் ஒருத்தர் வர்றாரு உங்களுக்கு ஒரு நச்செய்தி உண்டாகட்டும் உங்களுடைய தந்தை இடத்துல நான் முப்பதாயிரம் தீனார்கள் கடன் வாங்கி இருந்தேன் அந்த கடனை நான் திருப்பி கொடுக்கறதுக்குள்ள உங்களுடைய தந்தை இறந்துட்டாரு இதோ அந்த முப்பதாயிரம் தீனார புடிங்கன்னு சொல்லி அந்த அபூனசுருடைய கையில முப்பதாயிரம் தீனார குடுத்தர்றான் முப்பதாயிரம் தீனார் கிடைச்ச சந்தோஷம் மகிழ்ச்சி அவருக்கு பெரிய பணக்காரராக ஆயிடுறார் ஒரு நேர உணவுக்கு கூட வழி இல்லாம இருந்தவர் பெரிய செல்வந்தராக பணக்காரராக ஆயிட்டார் நிறைய தர்மங்கள் எல்லாம் செய்யறாரு நிறைய உதவிகள் எல்லாம் செய்யறார் அவர் கனவுல கண்ட ஒரு காட்சி இந்த கனவு நமக்கான படிப்பின செல்வந்தர்களுக்கான ஒரு படிப்பின இது அந்த கனவுல அவர் பார்க்கிறாரு மறுமை வந்து விட்டது மக்களுடைய அமல்களை எல்லாம் எடை போடக்கூடிய தராசு கொண்டு வரப்படுதுலாம் சொல்றான்னா இந்த அபு நசர் இவருடைய நன்மை தீமைகளை எல்லாம் இட போடுங்கன்னு சொல்லி அவருடைய நன்மைகள் தீமைகள் கொண்டு வரப்பட்டு இட போடுது அவருடைய தீமைகள் அதிகமா இருக்குது நன்மைகள் எல்லாம் குறைஞ்சு போச்சு அவர் அதிர்ச்சி ஆயிரம் எவ்வளவு தர்மங்கள் செஞ்சேன் எவ்வளவு சத காத்தல் நான் செஞ்சேன் எதுவுமே எனக்கு பலன் தரும்லையான்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு பல்லாகத்தலா சொன்னானா அவர் தர்மம் செய்கிற போது அவருடைய நீயத்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவருக்கு சொல்லுங்க அவர் தர்மம் செஞ்சாரு தான் ஆனா சில நேரத்துல பேருக்காக புகழுக்காக தர்மம் செஞ்சாரு சில நேரங்கள்ல தர்மம் செய்த போது அவருக்கு வேறு சில ஆதாயங்கள் இருந்தது எனவே அவருடைய தர்மங்கள் பூரா வீணா போச்சு இப்ப தீமைகள் தான் அவருக்கு அதிகமா இருக்குதுனா வேற ஏதாவது அமல் அவருக்கு இருக்குதான்னு பாருங்க இப்ப அவருடைய தீமைகளுடைய தட்டு தான் கனமா இருக்குது நன்மைகளுடைய தட்டு கனம் கம்மியா இருக்குது ஏதாவது ஒரு நன்மை இருக்குதான் பாருங்கன்னு சொல்றான் அப்ப சொல்லப்படுது மலக்குமார்கள் சொல்றாங்க ஒரே ஒரு நன்மை இருக்குது ஒரு நாள் அவரு மக்களுக்காக வாங்கிட்டு வழியில ஒரு ஏழை பெண்மணி கண்கலங்கி அழுது கொண்டே அவர்கிட்ட கேட்டாங்க அவர் அதை தர்மம் செஞ்சிட்டாரு அந்த ஏழை பெண்மணியினுடைய கண்ணீர் இருக்கிறதே அது இப்போது அவருடைய நன்மை பட்டியல இருக்குதுன்னு சொல்லி ஏழைகளுடைய கண்ணீர் அதை நாம தொடச்சோன்னு சொன்னா அந்த கண்ணீர் நமக்கு நன்மையாக மாறிடும் பர்லா சொன்னா அந்த ஏழை பெண் பெண்ணுடைய அந்த கண்ணீரை ஒரு தராசில வைங்கன்னு சொல்லி அந்த பெண்ணுடைய தரா அந்த கண்ணீரை ஒரு தராசில வச்சதும் அவருடைய நன்மைகளும் தீமைகளும் இப்ப சமம் முதல்ல தீமைகள் அதிகமா இருந்துச்சு அந்த பெண்ணுடைய கண்ணீரை வைத்ததுமே இப்ப எது அதிகமாக ரெண்டும் சமமாக ஆயிடுச்சு பரலாசுனானா வேற ஏதாவது அமல் இருக்குதான்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி இப்ப மலக்குகள் சொன்னாங்களா இவர் சதக்கா செஞ்ச நேரத்தில் அந்த பெண்ணுடைய குழந்தை அதனுடைய முகத்துல ஒரு சந்தோஷம் வந்தது அதனுடைய முகத்துல ஒரு சிரிப்பு வந்ததுன்னு சொல்லி அந்த சிரிப்பு அல்ல நன்மையா மாத்திரம் வைங்கன்னு சொல்லி தராசுல வைக்கப்பட்டது இப்ப நன்மைகள் கனமா போச்சு ஒரு ஏழை பெண்ணுடைய ஒரு ஏழை குழந்தையும் அந்த தராசில வைக்கப்பட்ட நேரத்துல அது கனமாயிடுச்சு அருமையானவர்களை இதுதான் அசல் சந்தோஷம் ரெண்டு நாளைக்கு முன்னால மதுரை தொழுகைக்காக ஊர்ல நான் ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன் இந்த சம்பவத்தை படிச்சப்போ எனக்கு ஞாபகம் வந்தது அதுதான் தொழுதுட்டு வெளியே வர நேரத்துல ஒரு அம்மா வந்து பள்ளிவாசல் வெளியில நிற்கக்கூடிய ஒரு கை ஒரு குழந்தை இடத்துல ஒரு பொட்டலத்தை கொடுக்குறான் ஒரு குழந்தை இடத்துல ஒரு பொட்டளத்தை அந்த குழந்தையுடைய அம்மா கேட்குது என்னமா இருக்கு பிரிச்சு பாருன்னு சொல்லி அந்த குழந்தை அந்த பொட்டலத்தை பிரிக்குது உள்ள ரொட்டி இருக்குது கடையில் அப்பதான் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அந்த குழந்தை சொல்லுது அம்மா ரொட்டின்னு சொல்லி சந்தோஷத்தில் சொல்லுது இது நான் நேரில் பார்த்தது இந்த சம்பவத்தை இன்னைக்கு படிக்கும்போது ஞாபகம் வந்தது அந்த ஏழை குழந்தை அந்த ரொட்டியை பார்த்த போது இருந்த புன்னகை இந்த புன்னகை அல்லாஹிடத்துல மாற்றப்படும் போடுறது வகை காசு புரோஜனம் கிடையாது இந்த ஏழைகளுடைய கண்ணீரை தொடங்க இந்த புயல்ல பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் வீடுகளை இழந்து தவிர்த்து நிக்கிறாங்களே அவர்களுக்கு போய் உதவி செய்யுங்க அந்த ஏழைகளுடைய முகத்துல தெரியக்கூடிய சந்தோஷம் அந்த ஏழைகளுடைய கண்ணீர் இருக்கிறதே அது நன்மையாக மாறும் அது உங்களுக்கு பிரோஜனம் தரும் அருமையானவர்களை நாம் அதை எல்லாம் இந்த நாம செலவு செய்யக்கூடிய வீணான இந்த செலவுகள் பெரிய ஆச்சரியம் நமக்கு இந்த துன்யா ஒரு அற்பமான துணியா சிலகாலம் வாழக்கூடிய துணியா இது இந்த துன்யாவுக்காக நாம தெரிந்தவர்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு பணக்காரர்களுக்கு யார் திரும்ப திரும்ப சாப்பிட்டு சாப்பிட்டு போதுங்கிற நிலைக்கு வந்துட்டாங்களோ அவர்களுக்கு தான் நம்ம சாப்பாட்ட கொடுக்கிறோம் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துவது இது அருமையானவர்களே உலகத்துல எதை நமக்கு தந்திருக்கிறானோ அதை போதும் என்ற மனோ நிலையில வாழணும் பெருமனார் செல்லவர்கள் சொன்னார்கள் வெற்றி பெற்றவர்கள் யார் யார் ஈமான் கொண்டு அல்ல அவருக்கு போதுமான அளவுக்கு ரிசை தந்திருக்கிறானோ அதை கொண்டு மன நுழைவு அடைவாரா அல்ல எனக்கு எதை தந்திருக்கிறானோ அது எனக்கு போதும் இந்த மனோநிலை யாருக்கு வருதோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் எனவே உலகத்துல காசு காசுங்கிற இந்த எண்ணம் இருக்கிறது இதுதான் முஸ்லிம் எல்லா நிலைகளிலும் அழித்துக் கொண்டிருக்கிறது இந்த சித்தனாவினாலதான் உலகத்துல இன்னைக்கு சண்டைகள் சச்சரவுகள் பொறாமைகள் அல்ல எனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அது போதும் அப்படின்னு நினைச்சா இந்த பொறாம வராது பொறாம எதனால வருது அவருக்கு இருக்கிற அதே காசு எனக்கு வரணும் அவருடைய பதவியை நானும் அனுபவிக்கணும் இதனாலதான் பொறாமைகள் இந்த பொறாமைகள் தான் ஒரு மனிதனை அழித்து நாசமாக்குகிறது ஒரு அழகான சம்பவ வரலாற்றுல சொல்வார்கள் ஒரு அரசருடைய சபையில ஒரு பெரிய ஆலிமக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருந்தது அந்த ஆலிம இடத்துலதான் அந்த அரசர் ஆலோசனைகள் கேட்பாங்க இந்த ஆலிம் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்து கொள்வாங்க இது இன்னொருத்தருக்கு பிடிக்கல ஏன் எப்ப பார்த்தாலும் இந்த அரசர் இவரைதான் பக்கத்துல வச்சிருக்கிறாரு அவருடைய ஆலோசனை தான் கேட்கிறாரு பொறாம வந்துருச்சுன்னு சொன்னா ஒரு மனிதனை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் என்ன வேண்டுமானாலும் செய்வான் பொறாமையினாலதான் செய்யறோம் இடத்துல இன்னொருத்தருக்கு பிடிக்கல எப்படியாவது இந்த அரசரை விட்டு அவரை தூரமாக்கணும்னு நினைச்சாரு ஆனா என்னாச்சு கடைசியில அந்த பொறாமைக்காரருக்கே அது எதிராக வந்து முடிந்து விட்டது அரசத்தை போய் சொன்னாரு நீங்க எந்த ஆலிம பக்கத்துல வச்சிருக்கீங்களோ ீங்களோரு வெளிய போனால தெரியுமான் பொய் என்பது என்ன பொய் சொல்லு சொல்றதுக்கு துணிஞ்சிருவாங்க அந்த மன்னர் சொல்றாரு அவர் வெளியே போன பிறகு உங்களை பத்தி தப்பா பேசுறாரு என்னப்பா பேசுனாரு வெளியே போய் சொல்றாரு அரசர் இவ்வளவு வசதி வாய்ப்போட இருக்கிறாரு ஆனா பாருங்க அல்ல அவருக்கு ஒரு நோயை கொடுத்துருக்கான் அவர் வாயிலிருந்து துருநாட்மா வந்துகிட்டே இருக்குது பக்கத்துல உட்கார்ந்து பேசவே முடியல அப்படின்னு சொல்லி மன்னர் ஸ்டெப்போர்ட்டு உங்களை பத்தி இப்படித்தான் பேசிக்கிறார் உண்மையான்னு சொல்லி உண்மைதான் சரி இப்படி பொய்யா இருந்தா பொய்யா இருந்தா என் தலையை கொன்றுருங்க என்ன வெட்டி இருங்க எனக்கு மரண கொடுங்க நான் சொல்றது உண்மைதான் அவர் வெளியில போய் அப்படிதான் பேசிக்கிறாருன்னு சொல்லி சரி நான் பாக்குறேன் பரிசோதித்து பாக்குறேன்னு சொல்லி மன்னர்னு சொல்லிட்டேன் இந்த ஆள் மன்னர்கிட்ட போட்டு கொடுத்தாரு அந்த ஆலிமை பத்தி அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த ஆலிமடத்துல வந்து அவர் வீட்டுக்கு வந்து அடுத்து நீங்க எப்ப மன்னரை சந்திக்க போவீங்கன்னு கேட்டார் நான் இந்த தினத்துல இந்த நேரத்துல போவேன்னு சொல்லி அவரும் சொல்லிட்டார் அவர் எப்ப மன்னரை சந்திக்க போலான் அந்த நேரத்துல இந்த பொறாமைக்காரர் அந்த ஆலிமடத்துல ஒரு சாப்பாட்டை செஞ்சு கொண்டு வர்றாரு அந்த சாப்பாட்டு முழுக்க என்ன செய்றாருன்னா பூண்டு வெங்காயம் எதெல்லாம் வாயில துர்நாற்றம் வருமோ அந்த மாதிரி சாப்பாட்டை என்னங்க செஞ்சு கொண்டு வந்துட்டார் அத வலுக்கட்டாயமா அவரை சாப்பிட வச்சுட்டாரு வெங்காயமாக வருகிறது அந்த ஆலயமுக்கு தயக்கமா இருக்கு போகாம கொஞ்சம் தள்ளியே உட்கார்ந்து இருக்கிறார் மன்னர் வளமை போல பக்கத்துல கூப்பிடுறாரு வாங்க பக்கத்துல வந்து உட்காருங்க ஏன் தள்ளி உட்கார்ந்துருக்கீங்க இல்ல இல்ல பரவாயில்ல நான் இங்கே நீங்க அங்க இருந்தே பேசுங்கன்னு சொல்லி இப்ப மன்னருக்கு சந்தேகம் வருது ஆஹா அவன் சொன்னது சரியா போச்சு நம்ம பக்கத்தில் வந்து உட்கார மறுக்கிறாரு நம்மள்கிட்ட வந்து பேச மறுக்கிறாருன்னு சொன்னா அப்ப நம்ம வாயிலிருந்து துர்நாற்றம் வர போய் தான் இந்த ஆள் தள்ளி உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு மன்னருக்கு சந்தேகம் வந்து மன்னர் கோபத்தில் என்ன பண்றாருன்னா ஒரு சீட்டு எழுதுறாரு அந்த சீட்டில் இந்த சீட்டை யார் கொண்டு வருவாரோ அவரை கொலை செஞ்சிருங்க மரண கொடுத்துருங்கன்னு ஒரு சீட்டு எழுதி அந்த ஆலிம்சா கையில் கொடுத்து இதை இன்னார்கிட்ட போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துர்றாரு அந்த ஆலிமுக்கு பாவ ஒண்ணுமே தெரியாது அந்த சீட்டை கொண்டுட்டு வெளியே வர்றாரு இந்த பொறாமக்காரன் மன்னர் இடத்துல தவறா சொல்லிக் கொடுத்தானே அவன் அந்த ஆனிங் சாவை சந்திக்கிறான் உங்கள்ட்ட என்ன சொன்னாரு ஒன்னும் சொல்லலப்பா எப்பவும் பேசினாருமே சொல்லல ஒரு சீட்டு எழுதி கொடுத்துருக்காரு எனக்கு எதோ அன்பளிப்பு கொடுக்க போறா தெரிது அந்த சீட்டு தான் என் பாக்கெட்ல இருக்குது உடனே அவனுக்கு ஆசை வந்துருச்சு அந்த சீட்டை எனக்கு கொடுத்துருங்க நான் தான் ரொம்ப தேவையில்லவனா இருக்கிறேன் நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன் நிறைய வெகுமதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அதையெல்லாம் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அவர் வேணாம்ப்பா எனக்கு தான் எழுதி கொடுத்தாரு சத்தியமா எனக்கு தான் தரணும் சொல்லிட்டாரு கொடுத்துட்டாரு கொண்டு போனாரு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சது மரண தண்டனை அவனுக்கு கிடைச்சிருச்சு யாருக்கு பொறாம காரணம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இந்த ஆலிம் சா மன்னர் சபைக்கு வருகிற போது மன்னர் ஆச்சரியப்பட்டார் என்னப்பா நான் தான் அவனை மரண தண்டனை கொடுக்கறதுக்காக சீட்டு எழுதி கொடுத்தனேன்னு சொல்லி இந்த ஆலிமிக்கு எதுவுமே தெரியாது என்ன எழுதப்பட்டிருந்தது என்பது அவருக்கு தெரியாது அப்பதான் அந்த மன்னர் கேக்குறேன் என் வாயிலிருந்து துருநாட்டம் வருதுன்னு சொன்னீங்களா மரண தண்டனை கிடையாது உங்களை சந்திக்க வர்ற அன்னைக்கு சாப்பாட்டுல பூண்டை கொடுத்து நிறைய பூண்டை போட்டு செஞ்சு கொண்டு வந்துட்டான் நான் அதை சாப்பிட்டுட்டு வந்துடு என் வாயிலிருந்து துருநாட்டம் அடிக்குது உங்க பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்லி நான் தள்ளி உட்காந்து பேசுனேன் அவன் பொறாமையினாலே அவனே அழிந்து விட்டான் உலகத்துல காசு பணம் செல்வம் பதவி இந்த பொறாமையில தான் ஒருத்தர் ஒருத்தர் அழிக்கிறது எதனால மக்கள் செய்வினை வரைக்கும் எதுக்காக போறாங்க இந்த பொறாமையில அவன் நல்லா இருக்க கூடாது என்ன விட அவன் வளர்ந்துட கூடாது என்ன விட அவனுடைய புகழ் கூடிர கூடாது இந்த பொறாமையில இந்த அளவுக்கு போறாங்க அவர்கள் தான் அனுபவிப்பார்கள் எனவே அருமையான திருமுறையிலே சொல்வான் அல்ஹா கும்துர் நிறைய பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்கிற இந்த ஆசை உங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது நீங்க மன்னரைக்கு போகிற வரை கபருக்கு போகிற்கொண்டு சொல் ஒன்று உலகத்துல நீண்டகாலம் வாழணுங்கிற ஆசை இன்னொன்று பொருளின் மீதுதான் ஆசை எவ்வளவு காசு இருந்தாலும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் அருமையானவர்களை இந்த பொருள் தான் ஹரான் ஹரால்கிற வேறுபாடுகளை எல்லாம் தூக்கி இருந்து விட்டு வருமானம் எப்படி வந்து ஆணை சாப்பிட தயாராயிரறோம் அதனால நம்முடைய துவாக்கள் அல்லாட்ட கபூல் ஆகிறது இல்லை அல்லாருடைய உதவி நமக்கு முஸ்லிம்கள் கெட்டு போயிட்டா எல்லாமே கெட்டு போய்விடும் எனவே அருமையானவர்களை எல்லாம் தந்திருக்கக்கூடிய எவ்வளவு நேமத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறானோ எவ்வளவு ரிசுக்கல்லாம் கொடுத்துருக்கிறானோ அது போதும் உலகமாக்கள் சொல்லுவாங்க போதும் என்ற மனம் இருக்கிறது அறியாத பொக்கிஷை எதுன்னு சொன்னா அல்லா எனக்கு எதை கொடுத்துருக்கிறானோ அது போதும் அல்லா கொடுத்தது போதும் என்ற என்ன வந்துருச்சுன்னு சொன்னா இது அழியாத பொக்கிஷம் இதுதான் உலகத்தினுடைய ரகசியம் இது உலக வாழ்க்கை என்பது அல்லா திருமறையில நிறைய உதாரணங்கள் கொடுப்பான் பயிரு வளர்ந்து வருகிறது செழிப்பாக பார்ப்பதற்கு அழகாக அல்லா திடீர்னு ஒரு காற்று அனுப்புறான் ஒரு வெள்ளத்தை அனுப்புறான் எல்லா பயிர்களும் அழிந்து நாசமா போகுது அதே இந்த உலக செல்வங்கள் பார்ப்பதற்கு அழகா இருக்கும் ஆனா எல்லாமே அழியக்கூடியவை எனவே எளிமையான வாழ்க்கை எல்லாம் இருக்கலாம் வசதி வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனா அதே நேரத்தில் எளிமையான ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறது அதுதான் அல்லாஹும் ரசூலும் நமக்கு விரும்பிய வாழ்க்கை சகாபாக்கள்கிட்ட பணம் இருந்துச்சு காசு பணம் நிறைய இருந்தாலுமே கூட எளிமையை தான் விரும்பினாங்க அந்த எளிமையான வாழ்க்கைக்கு என்றைக்கெல்லாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்கிறோமோ அல்லா இந்த சமுதாயத்திற்கு உயர்வையும் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கண்ணியத்தையும் தருகிறான் உமர்வதான் அவர்களிடத்துல ஆட்சி அதிகாரம் இருந்தது உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய நிலப்பரப்பு ஆட்சி செஞ்சாங்க அவர்கள் பைத்துல் முகதீஸ்க்கு வருகிறார்கள் இரு பதினாறாம் ஆண்டு அவங்களுடைய ஒரு ஒட்டகத்துல வர்றாங்க மக்கள் எல்லாம் அவங்களை எதிர்கொண்டு நிக்கிறாங்க உமரதியுதான் அவர்கள் அவங்கள வரவேற்பதற்காக அபு அபிதா தான் தளபதி அவர்களும் நிற்கிறாங்க உமரதியுதான் அவர்கள் ஒரு மெலிந்த ஒட்டகையின் மீது வந்தவர்கள் அந்த பைத்து முகதீசுடைய ஊர் எல்லாம் வந்ததும் கீழே இறங்கிடுறான் கீழே இறங்கினதும் என்ன செய்தார்கள் அவங்க கால்கள் இரண்டு கால்களுக்கும் கால் உரை போட்டிருந்தாங்க மோசம் அணிந்திருந்தான் அந்த கால் உரையை கலட்டி தன்னுடைய தோல்பட்டை ரெண்டு பக்கம் தொங்க விட்டுக்கிட்டான் தோல்போட்டைகளை தூங்க போட்டுக்கிட்டாங்க மற்ற சகாபாக்களுக்கு கொஞ்சம் இது அருவறுப்பா இருக்குது ஹலீஃபா அவர்கள் ஒரு சராசரி மனிதர மாதிரி கால் கலட்டி இப்படி தோல்ல தொங்க போட்டு வர்றாங்களே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எல்லாருமே அவங்கள்ட்ட பேச தயங்கினாங்க ஏன்னா உள்ளூர்ல பெரிய பெரிய யூ கிறிஸ்தவ பாதிரியார்கள் யூதர்கள்லாம் இருக்கிறாங்க அமீர் உமினின் ஹலீஃபா அவர்களும் கொஞ்சம் கம்பீரமா வரணும் ட்ரெஸ்ஸும் பழைய ட்ரெஸ்ஸா இருக்குது கலட்டி என்ன செய்ய தோல் போட்டிருக்காங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தமா இருக்கு அபூர் தயங்கி தயங்கி பேசுறாங்க அதுல துமரிடத்துல அமீருள் மொமினின் அவர்களே கொஞ்சம் உங்க ஒட்டகத்தை விட்டுட்டு நாங்க கொண்டு வந்திருக்கிற இந்த கம்பீரமான ஒட்டகம் இந்த ஒட்டகத்துல கொஞ்சம் ஏறி உட்கார்ந்துருக்குங்க நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ கழடிட்டு நாங்க தர டிரெஸ் போட்டுக்குங்க உலகத்துல ஆக இழிவான சமுதாயமாக நாம் அரபுகளாக நாம் இருந்தோம் அல்லாஹு இஸ்லாம் அல்லா இந்த இஸ்லாத்திய கொடுத்தான் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வேறு எதை கொண்டு கண்ணியத்தை தேடினாலும் அல்லா நம்மை இழிவுபடுத்துவான்னு சொன்னான் இந்த ஆடை பார்த்து உங்களுக்கு அறிவுறுப்பாக இருக்கிறதா என்னுடைய காலுரைகளை என்னுடைய தோல்ல தொங்க போட்டிருப்பது உங்களுக்கு அறிவுறுப்பாக இருக்கிறதா இந்த மெலிந்த ஒட்டகம் இதுவா உங்களுக்கு அறிவுறுப்பாக இருக்கிறது அல்லா நாம் இழிவான சமுதாயமாக இருந்தோம் இந்த இஸ்லாத்தை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான் இதை தவிர வேறு எந்த வழியில் கண்ணியத்தை தேடுங்கள் அல்லா இழிவுபடுத்துவான் இதே ஆடையில தான் நான் அருவேன் சொன்னான் இதே கோலத்துலதான் நான் உள்ள வருவேன்னு சொன்னாங்க யார் என்ன வேண்டுமானாலும் யாராவது சமுதாயத்துல கிழிஞ்ச ஜுப்பாவை போட்டிருந்தா அவங்களை கேவலமா நினைக்கிறது அவங்களை பார்த்தா இனிவா நினைக்கிறது எல்லாம் பாதுகாக்கணும் அவருடைய துவாவை கொண்டு இந்த ஊர்ல பலர் அகமது இறங்கலாம் நம்ம யாரை லேசா நினைக்க கூடாது ஆரன் ரிஷிதுடைய காலத்துல பஹலூல் என்னோரு ஆள் இருந்தார் மக்கள் எல்லாம் அவரை சொல்லுவாங்க பைத்தியம் வைத்தியம் சொல்லுவாங்க யாரோ பஹலூல ஆனா அவர் என்ன செஞ்சாரு ஹாரண் ரசீது அரண்மனையில வந்து இந்த அரண்மனையை கட்டினவன் பைத்தியக்காரன் எழுதிட்டு போயிட்டார் மக்கள் அவரை பைத்தியம் சொல்லுவாங்க அவர் ஹாரூன் ரசீது அரண்மனையில வந்து இந்த அரண்மனை எவன் கட்டினான அவன் வைத்தியக்காரன் சொல்லி மன்னருக்கு எவ்வளவு கோபம் வரும் கூட்டுவாங்க அந்த தகவல என்னப்பா என் அரண்மனையில வந்து பைத்தியக்காரன் எழுதிட்டு போயிருக்கேன்னு சொல்லி உண்மைதான் இந்த அரண்மனை இருக்குது உங்களுக்கு மௌத்து வர்றதை தடுக்குமான்னு கேட்ட மௌத்து வர்றது இது தடுக்குமா மலக்கூள் மூத்து உள்ள வராம இது தடுக்குமா இது தடுக்காதுன்னு சொன்னார் அப்ப இந்த அரண்மனை உன்னுடைய மரணத்தை தடுக்கலன்னு சொன்னா இவ்வளவு பெரிய அரண்மனை இருக்குது அது கண்டிப்பாக ஒரு பைத்தியக்காரன் தான் கட்ட முடியும் இந்த அரண்மனை கபருடைய வேதனையிலிருந்து உண்மை தடுக்குமான்னு கேட்டாங்க இல்ல தடுக்க போறது இல்லை அப்படியானா இந்த அரண்மனையை கட்டினவன் பைத்தியக்காரன் சொன்னார் இன்னொரு கேள்வி மூணாவது ஒரு கேள்வியும் கேட்டார் ஆக இந்த அரண்மனையை கட்டினவன் யாரோ அவன்தான் பைத்தியக்காரன் மக்கள் என்ன பைத்தியம் சொல்றாங்க நான் உள்ளத்தால நிம்மதியா இருக்கிறேன்னு சொன்னி போட பல அரண்மனைகள் இருக்குதா இல்லையா இதை கட்டியவர்கள் பைத்தியக்காரர்கள் ஏன்னா துணியால நீண்ட காலம் வாழ போறோம் அப்படிங்கிற ஆசையில கட்டி வச்சிருக்கிறான் அருமையானவர்கள் என்ன இந்த அரண்மனைகளை கட்டி என்ன செய்ய போறோம் நீங்க நினைக்க கூடாது இந்த மாளிகைகளை கட்டி துவா ஓதுறதுக்கு எங்களை மாதிரி அஜித்த தான் கூப்பிட்றாங்க போக வேண்டியது இருக்குது ரெண்டு காரணங்களுக்காக தான் நான் போகிறது அதையும் தெரிஞ்சுக்குங்க இதை சொன்னாலாவது இரும்பி யாரும் கூப்பிட மாட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு காரணம் என்னன்னு சொன்னால் எல்லாம் ஹிதாயத்தை கூடன்னு துவா செய்யறதுக்காண்டி போகிறது இவங்களுக்கு ஹிதாயத்தை கூட சந்தோஷம் இந்த அரண்மனையில் கிடையாது ஒரு ஏழையினுடைய கண்ணீரை துடைச்சா அதில் சந்தோஷம் ஒரு ஏழையினுடைய சிரிப்பில் சந்தோஷம் இந்த ஹிதாயத்தை இந்த பணக்காரங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றதுக்காண்டி போகிறது ரெண்டாவது காரணம் எப்படிலாம் வீடு கட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு பயன்ல சொல்றதுக்காண்டி போறது எப்படி தான் கட்டி வச்சிருக்கிறாங்க சிறந்த ஆளுசிலவர்கள் ஒரு வீட்டில் மூணு விரிப்பு தான் இருக்கணும்னு சொன்னாங்க ஒன்று உனக்கு இன்னொன்று உன் மனைவிக்கு மூன்றாவது உன் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கு நாலாவது ஒரு விரிப்பு இருந்தால் அதை செய்தானுக்கு நாலாவது ஒரு விருப்ப இருந்தால் அது யாருக்கும் செய்தாங்க நாம எப்படிப்பட்ட அரண்மனைகளை எவ்வளவு தேவையில்லாத வீடுகளை இந்த கட்டிடத்திற்காக கட்டி நம்முடைய செல்வங்களை நாசமாக்கணும் அருமையானவர்கள் யோசித்து பார்க்கணும் உலகம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுது எவ்வளவு அழிவுகள் எவ்வளவு பேரழிவுகள் போன வாரம் தான் சொன்னேன் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அழிவுகளாக இருக்கும் இந்த அழியக்கூடிய உலகத்துல போய் இவ்வளவு பிரம்மாண்டமான அரண்மனைகளை கட்டி என்ன சாதிக்க போறோம் அதனால நல்லா தந்திருக்கக்கூடிய எளிமையான வாழ்க்கைய அலாலான ரிசுக்கு அது கொஞ்சமாக இருந்தாலும் அது போதும் அல்ல அதுல வறக்க செஞ்சா போதும் குறைவா இருக்கிற இந்துக்களை அல்லாட்ட பறக்கத்துக்கு துவா கேளுங்க நிறைய வரணும் அப்படின்னு கேட்கக்கூடாது எது இருந்தாலும் பரவாயில்லையெல்லாம் அதை பறக்கத்தான் ஆக்கி போடு எல்லாம் அல்ல அல்லா இந்த உண்மையை புரிந்து உலக வாழ்க்கையினுடைய அகைக்கு தென்னவோ புரிந்து அல்லாஹ் தந்திருக்கிற எளிமையான வாழ்க்கையை புரிந்து நடக்கக்கூடிய சௌசியத்தை தருவானாக இறுதி வரைக்கும் ஹலாலான ரிசுக்கை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல மனோபக்கத்தை தந்தல்வானாக